அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல் தான் நீ கூழாங்கல்ல இருந்தாலும் தகுதி உடையவர் கையில் கிடைத்தால் வைரமாய் மாற்றப்படுவார் உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தை சார்ந்ததே அமைகிறது பொறுமை கடலினும் பெரிது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியான் வென்றுவிடல் என்கிறார் திருவள்ளுவர் செருக்கி தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றுவிட வேண்டும் என்கிறார் எட்டு சுறக்காய் கறிக்கு உதவாது என்பார்கள் நாம் படிப்பறிவுடன் அனுபவ அறிவும் திகழவேன் அமே நாம் திறமையாக செயல்பட பல நேரங்களில் உதவும் படிக்காதவர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல படித்தவர்கள் எல்லாம் மேதைகளும் அல்ல ஒரு கிராமத்தில் வசித்து வந்தார்கள் அவர்கள் எப்போதும் ஒன்றாகவே சுற்றி கொண்டிருப்பார்கள் நான்கு நண்பர்களில் மூன்று பேர் நன்கு படித்தவர்கள் ஒருவன் படிக்காதவன் படித்த மூன்று பேர்களுக்கு கல்வி அறிவு நிறைய இருந்து ஆனால் சமயோஜித அறிவு என்பது சுத்தமாக கிடையாது படிக்காதவனுக்கு கல்வி அறிவு இல்லை ஆனால் சமயோஜித அறிவு நிறைய இருந்து நான்கு நண்பர்களும் ஒரு உட்கார்ந்து தங்களது எதிர்காலத்தை பற்றி பேசிக் நாம் நம்முடைய படிப்பறிவை கொண்டு நம்ம எதிர்காலத்துக்காக நிறைய சம்பாதிக்கணும் என்றான் ஒருவன் ஆமா அவன் சொல்றது கரெக்ட் நாம நாளைக்கு இந்த ஊரை விட்டு கிளம்புவோம் ஊர் ஊரா போய் மன்னர்களை பார்த்து நம்முடைய அறிவை அவர் முன்னாடி நிரூபிப்போம் ராஜா நமக்கு நிறைய பரிசுகளை தருவார் என்றான் இரண்டாமவன் அனைவருக்கும் அவன் சொல்லும் யோசனை நல்லதாகப்பட்டது மூன்றாம் அவன் பேசினான் ஆமா நான் மூணு பேரும் நல்லா படிச்சவங்க இவன் மட்டும் படிக்காதவன் இவனை நம்ம கூட அழைச்சிட்டு போறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றான் இதை கேட்ட மற்ற இருவரும் அதை ஏற்கவில்லை வேணாம் அவன் நம்முடைய நண்பன் அவனையும் நம்ம கூட கூட்டிட்டு போகலாம் என்றார்கள் இருவரும் அடுத்த நாள் காலை நான்கு நண்பர்களும் புறப்பட்டனர் அவர்கள் நான்கு பேர்களும் ஒரு காட்டில் நடந்து கொண்டிருந்தார்கள் அப்போது வழியில் இறந்து ஒரு மிருகத்தின் எலும்புகளை பார்த்தார்கள் அவர்களுக்கு இப்போது ஒரு எண்ணம் உதித்தது நம்முடைய அறிவையும் திறமையையும் இப்ப சோதித்து பார்க்கலாம் இந்த எலும்புகளை வச்சு ஒரு சிங்கத்தை உருவாக்கலாம் நான் இந்த எலும்புகளை சரியா சேர்க்கிறேன் என்றான் முதலாம் அவன் அப்போது இரண்டாம் அவன் பேச ஆரம்பித்தான் இதற்கு நான் சதையையும் இரத்தையும் கொடுக்கிறேன் என்றான் இருவரும் சேர்ந்து அதை ஒரு உயிரற்ற மாற்றினார்கள் மூன்றாம் அவன் அதற்கு உயிர் கொடுக்கிறேன் என்றான் படிக்காதவன் அதை தடுத்தான் வேண்டாம் வேண்டாம் சிங்கத்தை உருவாக்குறது அவ்வளவு நல்லதல்ல அது நம்மை அடித்து கொன்றுவிடும் என்றான் படிக்காதவன் ஆனால் படித்த மூன்று நண்பர்களும் தாங்கள் படித்தவர்கள் என்ற கர்வத்தால் படிக்காதவன் சொன்னதை கேட்கவில்லை நடக்க போகும் விபரீதத்தை படிக்காதவன் நன்கு உணர்ந்தான் அவன் ஒரு பெரிய மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டான் இப்போது மூன்றாவது ஆள் என்ன செய்தான் என்றால் அந்த சிங்கத்திற்கு உயிர் கொடுத்தான் அது தன்னை உருவாக்கிய அந்த படித்த மூன்று பேர்களையும் கொன்று சாப்பிட்டது படிக்காதவன் தன் சமயோஜித புத்தியால் படித்துவிட்டோம் என்று கர்வம் அடைதல் கூடாது கல்வி அறிவு நம் வாழ்க்கைக்கு தேவையான உதவுகிறது நாம் பெற்றுள்ள அந்த அறிவை ஆக்கசக்திக்கே பயன்படுத்த வேண்டும் முன்னேற்றத்தை தரும் அறிவை நல்ல முறையில் பயன்படுத்தி நமக்கும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் நலம் பெறுவோம் இதையே வள்ளுவர் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது மண்புக்கு ஆய்வது மண் என்கிறார் அதாவது நல்ல பண்புடையவர்களை சார்ந்திருப்பதாலே இந்த உலகம் நிலைத்திருக்கிறது அது இல்லை என்றால் இந்த உலகம் மண்ணில் புதைந்து அழிந்துவிடும் என்கிறார் வள்ளுவர் எனவே படித்த மூவரை போல் பயனற்ற வேலைகளில் ஈடுபடாமல் பயனுள்ள வேலைகளை செய்து இன்புறுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செடிகளுக்கு